வணக்கம் டிசம்பர் 30 இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று முதல் ஸ்வஸ்ததா மேளாவை புதுடில்லியில் எய்ம்ஸ் சென்று அழைக்கப்படும் அகில இந்திய இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் நிறுவனம் நடத்தியது இரண்டு எய்த் இன்டர்நேஷனல் ஃபுட் கன்வென்ஷன் அதாவது எட்டாவது சர்வதேச உணவு மாநாடு கர்நாடகாவில் உள்ள மைசூரில் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை நடைபெற்றது மூன்று வயோசிரேஷ்டா சம்மான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு விருது தமிழ்நாட்டில் உள்ள மதுரை மாவட்டத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது நான்கு சர்வதேச சூரிய மின்சக்தி கூட்டமைப்பின் முதல் மாநாடு அதாவது ஃபர்ஸ்ட் அசம்பிளி ஆஃப் த இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் புதுதில்லியில் நடைபெற்றது ஐந்து இந்திரா ரெண்டாயிரத்தி பதினெட்டு என்பது இந்தியா மற்றும் ரஷ்ய நாடுகளுக்கிடையேயான கூட்டு இராணுவ பயிற்சியை குறிக்கும் இனி இன்றைய நற்றினை பொது அறிவிக்குவீகளுக்கான கேள்விகள் ஒன்று இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டின் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆசிய விளையாட்டுப் போட்டி அதாவது ஏசியன் பாராகேம்ஸ் அக்டோபர் ஆறாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை எங்கு நடைபெற்றது இரண்டு பிசிசிஐ என்று அழைக்கப்படும் இந்திய கிரிக்கெட் வாரியம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் ரைட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆக்டின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளதாக எந்த ஆணையம் அறிவித்துள்ளது மூன்று காந்தியின் நூற்றி ஐம்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு தற்போது எங்கு காதி திருவிழா தொடங்கப்பட்டுள்ளது நான்கு இந்தியா எந்த நாட்டுடன் இணைந்து சுற்றுலா தேசிய பாதுகாப்பு இராணுவ பயிற்சி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது தொடர்பான பதினேழு ஒப்பந்தங்களை கையெழுத்துட்டுள்ளது ஐந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கான காயக்கல்ப்பு விருதின் முதல் பரிசு பெற்ற நிறுவனம் எது மீண்டும் சந்திப்போம் நன்றி